ிாத்தய தோத்திரவேற்றைக்காணையா நம மன்மீமா நமஸ் மாமே வைஷியசி யுக்வத்மாயணீஷ் இன் அயத் பூர்த்தி பண்ணுகிறார் நிறைவு செய்கிறார் இதில் சுருக்கமாக சொல்றார் அதாவது இறைவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகா உபதேசம் பண்ணுகிறார் மத்பராணோ பவ அதை நான் முதல்ல எடுத்துக்கிறேன் வாழ்க்கையில் இறைவனை அடையிறதே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் இறைவன்னா என்ன உண்மையான தூய்மையான ஆனந்த வடிவம் பராயனகன மேலான குறிக்கோள்னு அர்த்தம் அயனகன குறிக்கோள் பர மேலான குறிக்கோள் இறைவனையே மேலான குறிக்கோளாக கொள்ள வேண்டும் இறைவனையே மேலான குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதும் உண்மையான மன நிம்மதியை குறிக்கோளாக கொள்ள வேண்டும் என்பதும் ஒன்றே அதை இறைவனைத்தான் உண்மையான மன அமைதி நிம்மதிங்கிற அர்த்தத்தில் சில வழிபாட்டு முறைகளை நம்ம பெரியோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை நாம் கடைபிடிக்கிறோம் அதனால் முதல்ல வாழ்க்கையின் குறிக்கோள் பொருள் ஈட்டுவதோ புல இன்பங்களை தூய்ப்பதோ செய்வதோ மட்டும் அல்ல இறைவனையே குறிக்கோளாக கொள்ள வேண்டும் நமக்கு உண்மையான போலித்தனமில்லாத தூய்மையான துன்பம் கலவாத நிலையான வளரக்கூடிய இன்பம் தேவை எல்லோருக்கும் இன்பத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு தேவை அதுதான் மத்பராயணஹா என்னையே குறிக்கோளாக கொள் அதுக்காக என்ன பண்ணணும்னா மன் மனாபவ மனதை முழுவதும் என்னிடத்திலேயே வச்சுக்கோ அதாவது இந்த உடல் வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான மனநிலையைத்தான் வெளி விவகாரத்தில் வச்சுக்கணும் ஆக பெரும்பாலும் இந்த மனம் இறைவனை சார்ந்ததாக சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் அது ரொம்ப எளிது நிறைய பேர் அதை கடினப்படுத்திக் கொள்கிறார்கள் நன்கு முறையான பயிற்சி இருக்குமானால் முறையான ஆசிரியர் வழிகாட்டுதல் இவைகள் இருக்குமானால் அமைதி ஆனந்தம் என்பது மிக எளிதானது என்பது முறையாக கற்றவர்களுக்கு தான் அது விளங்கும் ஆனால் தங்கள் வாழ்க்கையை தாங்களே பட்டுப்பூச்சியை போல கெடுத்து நிறைய பேருக்கு இந்த உண்மை விளங்குறது இல்லை இருக்கட்டும் பரவாயில்லை மண்மனாபவ மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக எண்ணெய் சார்ந்ததாக இருக்கட்டும் மத்பக்தோபவ என்னிடத்தில் பேரன்பை வெளிப்படுத்து இதில் இன்னொரு கருத்தும் சொல்லலாம் மண்மனா பவானா இறைவனை பற்றிய தத்துவத்தை அறிந்து கொள் உண்மையான மன அமைதி நிம்மதிய்க்கான வழிமுறைகளை அறிந்து கொள் மண்மனாபவ முதல்ல மத்பாராயணோ பவான் வந்தது அதாவது என்னையே குறிக்கோளாக கொள் அறிவை பெறு என்னிடத்தில் பேரன்பை வெளிப்படுத்து அதன் என்னை வழிபடு புறப்பொருள்களால் பக்தர்கள் குழாமோடு சேர்ந்து இறைவனை வழிபடுவது மத்யாஜிபவ என்னை வழிபடுவாயாக மாம் நமஸ்குரு நன்றாக வீழ்ந்து வணங்கி உடலை எனக்கு சமர்ப்பணம் செய் கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலைனர் தாளை வணங்கா தலை குணமிலவே தாளை வணங்காத உடல் குணமிலவேங்குறத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னார் அவர் மாம் நமஸ்குரு என்னை வணங்குவாயாக ஏவம் ஆத்மானம் யுக்துவா இவ்வாறு உன் உள்ளத்தை இறை வழிபாட்டிலேயே அதாவது இறைவன் என்று சொல்லப்படுகின்ற உண்மையான ஆழமான மன அமைதி ஆனந்தத்திலேயே இணைத்து மாமேவ ஏஷ்யசி அதையே எண்ணி அதையே அடைவாய் என்னையே அடைவாய்ங்கிறார் மாம் ஏவ ஏஷி என்னையே நிச்சயமாக அடைவாய் இங்கேயே இந்த உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த உண்மை தத்துவத்தை தகுந்த ஆசிரியர் வாயிலாக உணர்ந்து இதை நீ உணர்வாய் அப்படின்னு அர்த்தம் இறைவனே அடைகிறதுன்னா என்ன அர்த்தம் இங்கேயே உண்மையான பேரின்பம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வாய் என்பது பொருள் இதே கருத்து திரும்பவும் பதினோராவது அத்தியாயத்துல கடைசியில வரப்போகிறது அதற்கிடையில் பல அத்தியாயங்களில் இந்த விஷயங்கள் அற்புதமாக சொல்லப்பட போகிறது ஆக இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை மனசில் பதிய வச்சுக்கணும் அதாவது இறைவனையே குறிக்கோளாக கொண்டு இறைவனை பற்றிய தத்துவங்களை அறிந்து இறைவனிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி அறச்செயல்களை எல்லாம் செய்து எப்பொழுதும் பணிவான குணத்தோடு இருந்து மனதை எப்பொழுதும் இந்த பெரும் தத்துவத்தில் உயர்ந்த தத்துவத்தில் வைத்திருப்போமே ஆனால் அந்த உயர்ந்த நிலையையே நாம் எப்பொழுதும் உணர்ந்து இந்த உலகத்திலே பேரின்பமாக வாழ்வோம் என்பதுதான் முழுமையான பொருள் இந்த அத்தியாயம் இந்த அளவிலே பூர்த்தியாகிறது மன்மநாபவத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மான इति भगवत ீமவீதாசு உபனிஷத்சு ப்ரமவிதா யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுனம்வராஜவிராஜகுாம நவமயமஸூ இந்த அத்தியாயத்துல நாம படிச்ச கருத்துக்கள் ஏதா படிக்கிறபோது சொன்ன ஸ்லோகங்கள் சொல்றபோது ஏற்பட்ட சொர்க்குற்றங்கள் புரிந்து கொண்டத்தில் ஏற்பட்ட தோஷங்கள் பொருட்குற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பததோஷா பதார்த்த தோஷகா சப்ததோஷம் சப்தார்த்த தோஷங்கள்னால் இந்த ஓம் தத் மந்திரத்தை இறை உணர்வோடு சொல்கிறதுனால அதில் இருக்கிற குற்றங்கள் எல்லாம் நீங்கி குணங்கள் வளரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தில் உபனிஷத்துக்குடைய மையக்கருத்தை விளக்கக்கூடிய மனசை பக்குவப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்குற இறைவனை பற்றிய அறிவை தெளிவாக கொடுக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தில் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த தெய்வீக உரையாடலில் ராஜவித்யா ராஜகுக்ய யோகம் என்று சொல்லப்படுகிற இந்த ஒன்பதாவது அத்தியாயம் இந்தளவிலே பூர்த்தியாகிறது எல்லோருக்கும் எல்லா நன்மையையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்